தலைப்பு நான்கு பிள்ளைப்பேறு கருதி பெருநோன் வாற்றல் இந்த பிரகாரமாக மந்திரி முதலான உறுதி சுற்றங்களுடன் உலகாண்டிருந்த அம்மனுச்சோடர் என்னும் சக்கரவர்த்தியானவர் புத்திரப்பேர் இல்லாமல் மனம் வருந்தி அது பற்றியும் அறுபது வருஷ காலமாக அநேக தானங்களும் தருமங்களும் யாகங்களும் விரதங்களும் செய்தும் புத்திரோற்பத்தி இல்லாமையால் புத்திர செல்வம் பெறாதவர் பொருட்செல்வம் பெற்றும் பயனில்லையே புத்திரன் போல் நமக்கு இந்த அரச செல்வம் இம்மை மறுமை இன்பங்களை கொடாதே சந்ததியில்லாவிட்டால் பிற்காலத்தில் கண்ணில்லாத முகமும் சூரியனில்லாத பகலும் போல அரசனில்லாது இவ்வுலகம் தலை தடுமாறிப்போமே ஆதலால் இனி புத்திரனை பெற்றுக்கொள்வதற்கு தக்க முயற்சி நமது ஆண்டவனாகிய தியாகராஜ பெருமானை வழிபடுவதே அல்லது வேறொன்றுமில்லை ஆனால் மோட்சப்பேறு குறித்து நிஷ்காமியமாக இத்தனை நாளும் வழிபட்டு வந்த நாம் இப்போது புத்திரப்பேறு குறித்து காமியமாக நமது ஆண்டவனை வழிபடுவது தகுதியல்லவாயினும் தீராக்குறைக்கு தெய்வமே முடிவு என்கிறபடி எவ்விதத்திலும் தீராத புத்திரனில்லா குறையை சிவபெருமானது திருவருளாலேதான் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆலோசித்து துணிவு கொண்டு தமது மனைவியாருடன் ஆகம விதிப்படி கமலாலயமெனும் புண்ணிய தீர்த்தத்தில் ஸ்நானஞ்செய்து பயபக்தியுடன் பூங்கோயிலை பஞ்சாவரண வளமும் செய்து உட்புகுந்து தியாகராஜ பெருமானது சந்நிதிக்கு எதிரே அஷ்டாங்க பஞ்சாங்கமாக நமஸ்கரித்து வணங்கிய முடியும் மலர்ந்த முகமும் நீர்பொழிகின்ற கண்ணும் துதிக்கின்ற நாவும் கூப்புகின்ற கையும் புலகமெழும்புகின்ற உடம்பும் கொண்டு நின்று புத்திரப்பேரில்லாத குறையை தீர்த்தருளல் வேண்டும் என்று விண்ணப்பித்து பலவிதமாக தோத்திரஞ்செய்து தமது அரண்மனைக்கு சென்று இந்த பிரகாரமே நாள்தோறும் போய் வழிபட்டு பிரார்த்தித்து கொண்டே வந்தார் தலைப்பு ஐந்து பிள்ளையை பெற்று பெருவிழா செய்தல் அவர் செய்யும் வழிபாட்டுக்கும் வந்தனைக்கும் இறங்கி தியாகராஜ பெருமான் புத்திரப்பேறு உண்டாகும்படி அணுக்கிரகம் செய்ய அந்த அணுக்கிரகத்தால் மகாராஜனுக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படி வளம்புரி சங்கு விலை உயர்ந்த வெண்முத்தினை கருப்பங்கொண்டது போல தேவியார் தமது திருவயிற்றில் கருப்பங்கொண்டு பத்து மாதமும் சென்று சுபதினத்தில் தர்ம தேவதை தாண்டவமாடவும் வானகத்தார் மலர் சொரிந்து வாழ்த்தவும் வையகத்தார் மனங்கழிக்கவும் அதிதியாரானவர் ஆதித்தனை பெற்றது போலவும் மல்லிகை கொடி மனமுள்ள மலரை பூத்தது போலவும் எவ்வவர்களும் அதிசயிக்கத்தக்க சர்வ லட்சணங்களும் நிறைந்த வடிவுள்ள ஒரு புத்திரனைப் பெற்றார் புத்திரன் பிறந்த சந்தோஷமான சமாசாரத்தை பாங்கிகள் அதிசீக்கிரமாக வந்து தம்மை மறந்த மனக்களிப்பு உள்ளவர்களாக எதிர் நின்று ஆண்டவனே எங்கள் தலைவியார் திருவயிற்றிலிருந்து தேவர்ப் புகழே வடிவாகவும் புண்ணியமே உயிராகவும் கொண்டு பொன்னுலகத்தை காக்கின்ற புரந்தரனும் நாணமடைய பூவுலகத்தை காக்கத்தக்க வல்லமையுள்ள புத்திர சிகாமணி உதயம் செய்தது என்று விண்ணப்பம் செய்ய கேட்ட மனு சக்கரவர்த்தியானவர் தூரதேசத்தில் போயிருந்த கப்பல் துறைமுகத்தில் வந்தது என்று சொல்ல கேட்ட வர்த்தகனைப் போலவும் கூடி பிரிந்த மங்கையின் குரலோசையை கேட்ட நாயகனைப் போலவும் கொண்டு தவிக்கும் காலத்தில் சமீபத்தே தண்ணீர் உண்டு என்று சொல்ல கேட்ட தேச சஞ்சாரியைப் போலவும் மனம் குளிர்ந்து உடல் பூரித்து அளவிடப்படாத கழிப்பு உடையவராய் அந்த பாங்கிகளுக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வெறுப்படையும்படி பரிசு கொடுத்து தாம் நீராடி நியமங்கள் முடித்து வேதவித்துக்களாகிய பிராமணர்களுக்கு விதை தானம் ஸ்வர்ணதானம் கன்னிகாதானம் அசுவதானம் கஜதானம் பூதானம் கோதானம் முதலான தானங்களை கொடுத்து புத்திரன் பிறந்த நாள் தொட்டு பன்னிரண்டு வருஷம் மட்டும் குடிகள் வரிகொடாமல் சர்வமானியமாக தாமே அனுபவித்துக்கொள்ளவும் திரை திரைகட்டிவரும் அரசர்கள் ஏழு வருஷம் மட்டும் அந்த திரைகளை கட்டாமல் தாங்களே எடுத்துக்கொள்ளவும் சிறைச்சாலையிலிருந்து சத்துருக்களை விட்டுவிடவும் பொக்கிஷ சாலையை திறந்துவிட்டு நகரிலும் நாட்டிலும் உள்ளோர் யாவரும் தங்கள் தங்களுக்கு வேண்டிய மட்டில் ஏழு நாள் வரையில் எடுத்து போகவும் தேவாலயங்களில் எல்லாம் புதிதாக திருப்பணிகளும் திருவிழா முதலான சிறப்புகளும் செய்விக்கவும் கட்டளையிட்டு பின்பு தாம் முன் தேடி வைத்த திரவியத்தை தெரிய கண்டுகொண்டவனைப் போல திரை மறைவிலிருந்து அச்செல்வ குழந்தையை வெளிப்படக்கண்டு மனமகிழ்ச்சியடைந்து இளஞ்சூரியோதயம் போல இந்த புத்திரன் இவ்விடத்தில் உதயம் செய்தது சிவானுகிரகமே வேறல்லவென்று வியப்படைந்து சோதிட சாஸ்திரங்களில் வல்லமையுள்ள பெரியோர்களை கொண்டு ஒப்பற்ற செல்வம் கல்வி வெற்றி முதலிய அதிர்ஷ்டங்கள் நடனஞ்செய்கின்ற சாதக பலனை குறித்து தியாகராஜ பெருமானது திருவருளால் வந்தது பற்றி அக்கடவுளின் திருப்பெயர் கொண்டு வீதிவிடங்கன் என்னும் நாமகரணமும் அன்னப்பிராசனம் சௌளம் முதலான சடங்குகளும் மிகுந்த விபவமாகவும் வேத யுக்தமாகவும் அதது செய்யத்தக்க பருவங்களில் செய்வித்தும் அந்த புதல்வனை வாசநீராட்டுவித்தும் இனிய உணவுகளை ஊட்டுவித்தும் பொன்னாலும் இரத்தினங்களாலும் செய்த பூஷணங்களை பூட்டுவித்தும் மார்மேலும் தோல்மேலும் மடிமேலும் வைத்து வைத்து முத்தாடியும் திருந்தாத குதலை சொற்களை கேட்டு மகிழ்ந்தும் கற்பக விருட்சத்தின் கனியை கேட்பினும் அந்த கணமே தருவித்து கொடுத்தும் சிறிய விளையாடல்களை செய்ய கண்டு கலித்தும் கற்புள்ளவள் கணவனை உபசரிப்பது போல உபசரித்தும் படிப்பில் ஆசை வைத்தவன் பாடத்தை பாராட்டுவது போல பாராட்டியும் தன்னை உயர்ந்தவனாக்க நினைத்தவன் தர்மத்தை வளர்ப்பது போல வளர்த்தும் முன் சிறுமையடைந்து பின் செல்வத்தை பெற்றவன் அச்செல்வத்தை பாதுகாப்பது போல பாதுகாத்தும் புத்திர சம்பத்தினால் வரும் பயனை இருந்தார்.